ி அந்தராய்தாந்தபனமிய வைபவம் தம் நரம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரணு மகேஸ்வரம் தமை ஸ்ரீவே நமஹம் ஈஸ்வரோரு மூதவி திணாமூம் சித் பீக்ஷனம்தமீலிதாஷி மஞ்சனீஷம் பிரபங்குப बोध रोग वैद्यनाथं, कोहं विचार ஷதம் ததான வைநாந்தோஹம் விச்சாரயுதாணி நாஹம் சரீரமீஷூனு விச்சண்டுந்தமரமணம் பிரபே நூலியனருஷங்கே ராஜந்தமா சகே சேதாந்தவியரூபிரமேயம் ஆனந்தமணம் பிரப आवेदकाला வேத காலா ஆசிதேஷம் பரிபாவய ஆம்நாயமோ ஆஜன்மூத்தரீங்க நரந்தரந்தராம் நோகீசனிராபூத்த कृपया रूपे ாஹாங்கய மகர்ஷிலோக்கலா மதீயமோகம் கிருப்பிவியே ரூவா யோகே நஜபோதாரே संसार तारे भूरे संसारे शिवभक्तिमाद्रिसारे रमता भवातातीय सुधाधियाने सुखचिप्रयाणे नताभाग्ये नरलोकभो्येधा प्रवाहेमतानोमी தபிரே தருணேந்தே ஸ்விர சுரோக்காசேசி பிராசேமே ரமோமி ம் ஆயுமாக்ஸ்ோத்தமோலமிந்திரம் மாஹம் ப்மனியம் மாமா நராமரா தரத்தை யுதர்மா கேஷிதேஷித்தனா கன பிராணிரைதியுதிதா வாசிமாதந்தீம் चक्षु कवु देवो चक्षुश्रोत्र कौदेव युनोत्रोत्र मनसो मनो यद्वाचो हवाचं सबु प्राण से प्राण चक्षुषुरुच्य धीरा प्रेत्यास्मलोकादमृता ना ना अथो अधी इति நோ மன விமோ நீமோ எதைத்தனுஷ்விதித்தவிதித்தீசுமீர்பூன்து எத்ச்சனியுதித்துத்தியதே விேதம் எதிதமு உமவேது உபனிருக்கும் வந்து உபநிஷ் பிரசனத்தோடைய ஆரம்பிக்கிறது பிராணன் மனசு வாக்கு இந்திரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தேவனால சலிக்கப்பட்டு பிரவர்த்திக்கிறதோ அந்த தேவன் யாரு கோசௌ தேவ அந்த ஆத்மவஸ்து நமக்கு ரொம்பவும் அணுகி இருக்கிறதுனால உபசப்தத்தினால உபசமீபே லப்த உபல்த நித்தியோபலப்தா ரொம்ப பக்கத்துல நம்ம இமீடியட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற வஸ்தவத்தை அப்படி இருந்தும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் தன்னிலிருந்து அந்நியமான பொருள்களை கிரகிக்கிறதுக்கு இருக்கிற சக்தி தான் இருக்கு தன் பிறப்பிடத்துக்கு தன் மூலத்துக்கு தன் ஸ்வரூபத்துக்கு திரும்புறதுக்கு இருக்கிற சக்தி மனசுலயோ இந்திரியங்களிலேயோ இல்லாததுனால தோஷமே அதுக்கு பிரத்யக பிரவாகம் இல்லை அதுக்கு ஆகர்ஷணம் விகர்ஷனம் ரெண்டு விஷயம்தான் தெரியும் எதையாவது பார்த்தா யு ஆர் அட்ராக்ட் இல்லாட்டா அதில் அகந்து போறோம் ஆகர்ஷிக்கப்படுறோம் இல்லாட்டா விகர்ஷிக்கப்படுறோம் அவர்ஷன் ராகம் துவேஷம் இங்கேயோ நமக்கு வேண்டது ஆகர்ஷணமும் ரெண்டுக்கும் மூலமா இருக்கிற பொருளை உள்ள உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் எங்க உதிக்கிறதோ அந்த இடத்துல ஹிருதஸ்தானத்தை தேடுறோம் ஜென்மாவா பண்ணாத ஒரு வேலைக்காக இப்போ முயற்சி ஹரையோ ஜென்மாவா என்னெல்லாமோ பண்ணிருக்கோம் இந்த வேலை பண்ணினதே கிடையாது அதனாலதான் இது புதுஷா இருக்கு இந்த ப்ரோசஸ் வித்தியாசமா இருக்கிறதுனால கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான் வாஸ்தவமா எப்படி கஷ்டமா இருக்க முடியும் கஷ்டம்னா ஏதாவது பிராபிக்கிறதுக்கு இருக்குன்னா கஷ்டம் அடையறதுக்கு இருக்குன்னா கஷ்டம் தண்ணிலிருந்து ஒரு பொருளை நாடுவது கஷ்டம் எதுல ஒரு வேலையும் இல்லையோ அதுல கஷ்டப்படுறதுக்கு கூட அவகாசம் இல்லையே ஏதாவது ஒரு பண்ணறதுக்கு இருந்தா தானே சொல்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு கூட அவகாசம் இல்லை காட்டி கொடுத்தா பார்க்கணும் அவ்வளவுதான் நித்தியசித்தமான வஸ்து ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு அத வந்து ஒரு வெளியில இருக்கிற ஒரு வஸ்து மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது அதோடு பிரகாசத்தினாலதான் எல்லாம் தெரியப்பட்டது நான் ஏதோ தெரிஞ்சின்ட்டேன் அப்படின்னாக்கா அத தெரிஞ்சுக்கல நத்திர சக்ஷரு கச்சி முதல்ல சொல்லிட்டு கண்ணு வந்து அதை நாட முடியாது ஏன்னா கண்ணு வந்து தன்னிலிருந்து அந்நியமான ஒரு ரூபத்தை தான் கிரகிக்கிறதுக்கு கண்ணுக்கு சக்தி இருக்கு காதுக்கு வந்து சப்தத்தை கிரகிக்க சக்தி இருக்கு ஒரு இந்திரியத்தோட வேலை இன்னொரு இந்திரியமே பண்ணாது கண்ணு இல்லாத இடத்துல காதால பாக்க முடியாது ஆனா இதையெல்லாமே பிரகாசப்படுத்திருக்கக்கூடிய ஒரு சித் வஸ்து பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி வகாதீன் பிராணாநமோ பகவதே புருஷாயம் அப்படின்னு அந்த திருவஸ்துதி இருக்கோ இல்லையோ அதுதான் கேனோபனிஷத்துக்கு வியாக்கியானந்தான் அது எது உள்ள இருந்து கண்ணால பாக்கிறது செவியால கேக்கிறது மூக்கால முகர்றது நாக்கால ருச்சிக்கிறது துவக்கால ஸ்பர்சிக்கிறது அந்த மூலப்பொருளை கிரகிக்கிறதுக்கு இருக்கிற உத்தியமம் தான் வைதிகமான எல்லா பிரக்கிரியைகளும் சாப்பிடுற போது நான் சாப்பிடுறேங்கிறது இல்லை உள்ள இருக்கிற பொருள் எடுத்துக்கிறது தெரியறதுக்கே பிராண வித்திய எல்லாத்திலையும் பார்த்தோம்னா இந்த வஸ்துவை கிரகிக்க ஒரு முயற்சி சிரமம் நடந்துட்டே இருக்கு அந்த வஸ்துவோ அத்தியந்த சுலபமா சூரியனை விட கோடி சூரிய சமபிரபா எல்லாம் சொல்றா பகவானுக்கு இல்லையா அப்படி இருந்தும் நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது ஒரு சூரியனையும் நம்மளால பார்க்க முடியல இல்லையா ஒரு சூரியனை பார்க்க முடியல கோடி சூரியன் எப்படி அதுவே இமேஜினேஷன் தான் கோடி சூரியன்னு சும்மா ஒரு கற்பனை கோடி சூரியன கோடிங்குற பதத்துக்கே எனக்கு அர்த்தம் தெரியுமா என்றுன்னு அர்த்தம் முடிவுன்னு அர்த்தம் அதாவது பிரகாசத்துக்கு இதுக்கு மேல ஒன்னு போக முடியாது பிரகாசத்தோடு வரம்புன்னு அர்த்தம் அர்த்த பிரகாசிச்சு பொருள் அது வந்து வெளிச்ச பொருள்களை பிரகாசப்படுத்தும் இருளையும் பிரகாசப்படுத்தும் மத்த பிரகாசங்கள்ல இருளை பிரகாசப்படுத்த முடியாது அந்த பிரகாசம் இருந்த இருட்டும் இருக்காது இந்த பிரகாசம் இருளையும் பிரகாசப்படுத்தும் பொருளையும் பிரகாசப்படுத்தும் எல்லாத்தையும் பிரகாசப்பண்டு உள்ள தானே தானாக ஜுவலிச்சென்றுக்கு நம்ம அஸ்தித்வமாத்திரமாக அது இருக்கிறதுனால கண்ணு தெரியறது அது இருக்கிறதுனால காது கேட்கறது அது இருக்கிறதுனால மூக்கு முகர்றது அது இருக்கிறதுனால நாக்கு ருச்சிக்கிறது அது இருக்கிறதுனால துவக்கு ஸ்பர்ஷிக்கிறது அந்த பொருள் அதை நாடு அப்படின்னு ஸ்ருதி சொல்லித்தீங்க நாம பார்த்தோம் அந்த ஆச்சாரியர் யாரு ஒரு ஜீவன் முக்தராயிருக்கிறோம் ஒரு பிரம்மனிஷ்டராயிருக்கிறோம் ஒரு குரு கிட்ட சிஷியர் போய் கேட்கிறார் அந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணுங்கோ ஆத்மாவ உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேக்கறத இந்த குரு என்ன சொன்னார்னா வித்மான சம்பிரதாயம் ரமண பகவான் அடியார்கள் இருந்தபோது எப்படி புரிஞ்சுனா பெரும்பாலும் கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை இருந்து தெரிஞ்ச கேட்கறது வேண்டாமா அப்பப்போ அதுக்கு இருக்கிற ஒரு கிளாரிட்டி கேள்வியிலையும் வரும் எது உணர்றோமோ உணர்றதுக்கு பலப்படுத்துறதுக்காக அறிவு வரும் அதை எப்படியோ தெரிவிக்க வேண்டியிருக்கு குதித் கௌசலாதேவ பரமாத்மா விலோக்கிய அப்படின்னு ஜனகர் சொன்னார் அஷ்டாவக்ரர் உபதேசம் அணியினதுக்கு அப்புறம் ஜனகர் சொல்றாரு எப்படி தெரிஞ்சி தெரிஞ்சுட்டேன்னு தெரியல எப்படியோ தெரிஞ்சுட்டேன் குதஷித் கௌசலாதேவ பரமாத்மா விலோக்கியத்தை குரு ஏதோ ஒரு சமத்காரம் பண்ணினார் எப்படியோ வார்த்தையால சொல்ல முடியாத விஷயத்த வார்த்தையால சொல்லிக் கொடுத்துட்டார் அது எப்படியோ நானும் கிரகிச்சுட்டேன் குதஷிக் கௌசலாதேவ பரமாத்மா விலோக்கிய அப்போ அந்த குருவும் என்ன சொல்றாருன்னா வெளியில இருக்கிற ஒரு பொருள் தேங்காய் மாங்கா மாதிரி இதை சொல்ல முடியாதுப்பா தேவதா விசேஷம் மாதிரி இந்த லோகத்தில் இருக்கு அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால அது எப்படி சொல்லி கொடுக்கிறது அது இப்ப எங்களா எனக்கே உனக்கு சொல்லித்தர முடியாது நீ இருந்து கத்துக்கும் விஜா நீ சிஷ்யன் வந்து இங்க குரு சிஷ்ய சம்வாத பிரக்கிரியா இருக்கிறதுனால பாஷக்காரர் என்ன சொல்றாருன்னா சிஷியன் போய் கொஞ்ச நாள் மனநம் பண்ணிட்டு வந்து குரு குட்ட தெரிஞ்சு நுட்டேன் அப்படின்னா இப்ப தெரிஞ்சு நட்டேன் அந்நிய குரு என்ன சொன்னார் நீ தெரிஞ்சின்றே சொல்றேன் அது இல்ல அது நீ என்னென்ன தெரிஞ்சுடையோ அந்த தெரிஞ்சின்றது எதுவும் அதுவா இருக்க முடியாது மனசை உபயோகப்படுத்தி தான் தெரிஞ்சுக்கிற மைண்டால தான் தெரிஞ்சுக்கிற அந்த மைண்டால எது தெரிஞ்சுக்கப்படுறதோ அது மைண்டுக்குள்ள அடக்கம் அதனால நீ மனசால எது எது தெரிஞ்சுட்டு இருக்கியோ அது பிரம்மம் இல்லை அந்நேவத விஷயங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணுமோ அவ சொன்ன மாதிரி கல்லாதது உலகளவு அப்படி தெரிஞ்சுக்கணுமோ அவிதித்தாது பிரம்மம் விதித்தமாகாது ஆனா அது அவிதிதமான பொருளும் இல்லை இதி சுரும பூர்வேஷாம் இப்படி எங்க பூர்வீகர்கள் ரிஷிகள் எல்லாம் எங்களுக்கு இந்த வழியில தான் உபதேசம் பண்ணியிருக்க அப்படின்னா அறிவு அறியாமை கடந்த அறிவு தெருமே நீ அப்படின்னு அருணகிரிநாதர் இடத்துல பாருங்க அது அறியக்கூடிய பொருளும் இல்ல அஜானமும் இல்லை ரெண்டையும் பிரகாஷப்படுத்தக்கூடிய அறிவு ஜாகரத்துல அறிவு இருக்கு சொப்பனத்துல அறிவு இருக்கு சுகப்தியில அறியாமை இருக்கு இந்த மூன்றையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்து இருக்கு அந்த சித்து பாத்தீங்கன்னா சுசுப்தியிலும் இருக்கு அதனாலதான் வேதாந்தத்துக்கு இந்த சுசுப்தி நிலைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு சங்கராச்சாரியர் முதல்ல சொன்ன போதே எஸ் சுசுப்தியேக சித்தாங்க அந்த சுசுப்தி நிலையை எது வெளிப்படுத்தின் இருக்கோ நம்ம வந்து இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறோம் பாத்தீங்களா தெரிஞ்சுக்கிறதுலதான் போய் மாட்டின்னு நம்ம சம்சாரத்துல லௌகிக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வைதிக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சாஸ்திரம்னா அதை தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சு நோட்டுணும் தெரிஞ்சுன்ற அப்புறம் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு நோட்டு பூர்ணமும் ஆகலை பசிக்கிற பிள்ளையாருக்கு அதை மாதிரி குபேரன் போய் பிள்ளையாருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு கூட்டிட்டு போயிட்டோம் சாப்பிட்டுட்டே இருந்தாராம் என்ன சாப்பிட்டுட்டும் பசி மாறல குபேரனோடு பங்களாவே சாப்பிட்டுட்டார் அவர் பூ பசிக்கிறது பசிக்கிறது கத்திக்கிட்டு இருந்தார் குபேரன் வந்து சிவன் கிட்ட வந்து பகவானே போறும் உங்க பிள்ளைக்கு என்னால் சாப்பாடு போட முடியாது இருக்கிற பாத்திரம் அண்டா குண்டா எல்லாம் முழுங்கி விட்டார் சாப்பாடு முழுங்கினா போட்டும் நான் மட்டும்தான் மிச்சம் இருக்க ஓடி வந்துட்டேன் அப்ப ஈஸ்வரன் வந்து ஒரு பிடி மலரை எடுத்து அப்படி பிள்ளாருக்கு அப்பாடான் இது மாதிரி ஜீவன் உள்ள இருக்கிறது எல்லாம் திந்துட்டே இருக்கு அறிவ திந்துட்டே இருக்கு என்னன்னோ புரிஞ்சுக்கிறது எதை நிறைவே வரமாட்டேங்கிறது எப்ப வந்து அந்த மகா வாக்கிய சிரவணம் பண்றதோ நாம தேடுற பொருள் நாம தான் நம்ம ஸ்வரூபந்தான் அந்த ரெக்கிஷன் அந்த பிரத்யபிக்யம் அந்த பிரத்யபிக்ய வர்றதோ அப்ப பூர்ணமாயிடும் தன்னிலிருந்து வெளியில தாவிண்டே இருக்கான் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஓடுறதெல்லாம் விட்டு பிரிஞ்சு திருப்பி சித்தத்தை அந்தர்முகம் பண்ணி இந்த உபனிஷத்துக்கேன அப்படின்னு ஆரம்பிக்கிறதே அந்தர்முக சப்தம் தான் அந்தமுக சப்தம்தான் எனக்கா வெளியில ஓடிண்டே இருக்கும் இந்திரியத்தால தெரிஞ்சுக்கிறதும் மனசால தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு இருக்கிற காரணங்கள்லாம் இதுதான் இதெல்லாம் எதாவது உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிற கேள்வியே நம்ம கேட்கல அதனால ஸ்ருதி முதல்லயே கேன அப்படின்னு வந்து ஒரு மந்திரத்தை கொடுக்கறது பகவான் வந்திரு கோகம் கொடுத்த மாதிரி இங்க சுருதி வந்து அப்படின்னு கொடுக்கறது யார்னால தெரிஞ்சுக்கப்படுறது யாரு இருக்கிறதுனால எல்லா அறிவும் நடக்கிறது யாரு போயிடுதானா இந்த சரீரம் ஜடம் ஆயிடுறது இதுக்குள்ள யாரு இருக்கா யாரால தெரிஞ்சுக்கப்படுறது பை ஹூம் அப்படின்னு கேட்டோமானால் எல்லாத்துக்கும் பதில் இந்த அகம் சப்தமாட்சியமான வஸ்துதான் நான்கிறதுக்கு நான்குற சொ சொல் அந்த சொல்லுக்கு பொருளிருக்கிற வஸ்துதான் இம்ப்ளைடு மீனிங் அகம் சப்த வாட்சியமாயிருக்கிற அஸ்திதா மாத்திரமா இருக்கிற சுத்த சைத்தன்ய ரூபமாயிருக்கிற வஸ்துவை ஹிருதயத்துக்குள்ள தேடுவோம் யாரு பார்க்கிறா நான் பார்க்கிறேன் யாரு நினைக்கிறா நான் நினைக்கிறேன் இதை தான் திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிண்டே வரப்போறது அந்நேவ் அது தெரிஞ்சின்றேனோ அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லப்படுத்த எது தெரிஞ்சுக்கிறையோ அதெல்லாம் எத்விதிதம் தது அல்பம் மர்த்தியம் துக்காத்மகம் சேதி ஹேயம் எது தெரிஞ்சுக்கிறையோ தெரிஞ்சின்றதெல்லாம் அல்பம் அப்பா விதித்தாது அந்நா இப்ப தெரிஞ்சின்றதெல்லாம் இல்லாம தெரிஞ்சுக்கலாம் இன்மன்ச படிக்கலாம் இல்லையா வாழ்க்கை பூரா இந்த புத்தகம் படிக்கலாம் இந்த புத்தகம் படிக்கலாம் படிக்கலாம் அதனால படிப்பையிலேந்தும் காப்பாற்ற வேண்டி இருக்கு ஆச்சாரியனுக்கு வந்து நம்மளை அஜ்ஞானத்திலேந்து மட்டும் காப்பாத்தினா போறாது அறிவிலேந்தும் காப்பாத்த வேண்டி இருக்கு என்னக்கா அஜ்யானிலேந்து இவனை விட்டுட்டா அறிவில் போய் மாட்டின்னு விடுறான் அஜானத்துல மாட்டிக்கிறது ஒரு தாபம் அறிவுல மாட்டிக்கிறது அதைவிட ஒரு பெரிய தாபம் வாசனைங்கிறோம் மகாரண்யம் சித்திரமணம் சங்கராச்சாரியர் சொன்னார் சப்தஜாலம் மகாரண்யம் சித்திரமண காரணம் அத்தா பிரயத்னாத் ஜாத்தவியம் தத்வை தத்துவம் ஆத்மன தத்வக்யாத்து தத்துவம் ஆத்மனா உம் சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் நிறைய சப்தத்தை அப்படி உள்ள ஏத்திண்டாக்கா சித்தம் இப்படி அலையும் நிக்கவே நிக்காது அறிவுங்கறது எல்லாமே சித்தவருத்தி தான் இல்லையா இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அது இது எல்லாம் சொன்னா நாரதட போய் சொன்னார் சனத்குமார் கிட்ட சாந்தோகி உபநிஷத்துல எல்லாம் படிச்சேன்னா இந்த வித்யா இந்த வித்தியா எல்லாம் படிச்சாச்சு எல்லாம் சொல்லி நிரத்தினதுக்கு அப்புறம் சனத்குமார் சொல்ற நீ படிச்சதெல்லாம் வெறும் சத்தம் தான்பான் வெறும் நாம ரூப சப்தம் வெறும் விருத்தி தான் வெறும் சித்த விரத்தி தான்பான் நீ படிச்சதெல்லாம் இது வந்து யத்னம் பண்ணினா நுக்கும் யத்னத்தை விட்டா போயிடும் எது யத்னத்தை விட்டா போயிடுமோ அது சத்தியமே இல்லை எதி நித்திய வஸ்துவோ அது கிடைச்சா பின்ன போகவேப்படாது ஒரு கப்பொழுது வெடிஞ்சா வெடிஞ்சதுதான் சூரியன் உதிச்சா உதிச்சதுதான் அஸ்தமனமில்லாத சூரியோதயம் சகத் விபாதோயம் பிரம்மலோக அதனால அந்த மாதிரி இருக்கிற சத்தியத்தை ஏன விஜானேன சர்வம் விஜாத்தம் சாத் எதை தெரிஞ்சின்றா எல்லாம் தெரிஞ்சுக்கப்படுமோ அந்த பூர்ண வஸ்துவை எது வந்து நம்மளை பூர்ணம் பண்ணுமோ பூர்ணத்துக்கிட ஒட்டி வைக்குமோ ஒன்னு பண்ணப்படுமோ அந்த வஸ்துவுக்கு அப்போ அறிவு அறியாமை இரண்டையும் தாண்டி நிற்கிற வஸ்துவை தேடுறதுனால இதி சுஷ்ருவன் அந்த ரிஷி கூட நான் சொல்றேன்னு ஒன்னும் சொல்லலை ரிஷிகளோட வச்சனத்திலேயே பார்த்தேன்னாக்க இந்த கிராமரே இல்லை நீ அவன்கிற வவஹாரமே இல்லாத அலௌகிகா பாஷா அலௌகிக பாஷ் தெய்வீ வாக்குனா என்ன அதுல வந்து இந்த வியோட மூவ்மெண்டே இல்லாத ஒரு வச்சனம் ஏவம் பிரம்மா आचार्य उपदेश பரம்பரையை அதிகந்தவியம் அப்படின்னா அப்படி சொல்லிதம் ஆத்ம விசாரம் பண்ண பற உபாசனால சம்ஸ்கிருதமான மனசோட இருக்கான் ஏதோ ஒரு உபாசிய தேவதைய உபாசனை பண்ணி இப்ப நமக்கு விஷ்ணு சிவன் சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் உபாசனை ஏதோ பண்றோம் அம்பாள் இல்லையா வேத காலத்துல அக்னி இந்த தேவதைகள்லாம் உபாசிய தேவதைகளா இருந்த உபாசனை பண்ணியிருக்கான் சிஷியன் அப்ப அந்த சிஷியன் வேதத்தை சப்தத்தை உபாசனை பண்ணிருக்கான் வாக்க உபாசனை பண்ணியிருக்கான் அப்ப அந்த சிஷியன் கிட்ட குரு சொல்ற எத் வாஜா எது வந்து வாக்குனால சொல்ல முடியாததோ எது வாக்குனால இது இப்படி அப்படின்னு வியதேசிக்கப்படாததோ லாங்குவேஜு அந்த லாங்குவேஜ எக்ஸ்பிரஸ் பண்ண எல்லாத்தையும் சொல்லணும் பாக்கிறோம் எல்லாத்துக்கும் மீனிங் கொடுக்கணும்னு பாக்குறோம் இதுக்கு வாக்கால சொல்ல முடியாது ஏனே அந்த பதில் இங்க ஏனதுனால இந்த வாக்கு பேசறதோ வாக்கு இல்ல வாக்கு மூல காரணமாயிருக்கிற வஸ்து ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதமுக்கம் அதுதான் பிரம்ம நீ உபாசனை பண்றே இது இல்லை பா அந்த உபாசனைக்கு மூல காரணமா இருக்கிற பொருள் இப்போ நேற்று ரமண பகவான் அருணாச்சலத்தை பார்த்ததுமே அங்க என்னாச்சு கண்டவன் யவன கருத்தினுள் நாட கண்டவன் இன்ற நின்றது கண்டேன் இல்லையா ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிண்டே மனசு சாந்தம் ஆயிடுத்து சாந்தமான இடத்துல இந்த கேள்வி உதிக்கிறது யார் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றவன் யாரு இதுக்கு மூலமா இருக்கிற பொருள் என்ன அந்த சப்தமும் ஒடுங்கி மனமும் அடங்கி போன இடத்துல என்ன இருக்கு அந்த சப்தம் அடங்கி விடுத்து தாட்ஸும் அடங்கி விடுத்து நிச்சலமாயிடுத்து ஜபிக்கிறவன் யாரு ஜபிக்கிறவன் தாட் இல்லாட்டா இருக்கானா நினப்பே இல்லையானால் இந்த ஜபம் பண்ற ஆசாமி இருக்கானா இந்த ஜபம் பண்றேன் ஒரு வியோட மூவ் தான் அப்படிங்கிறது இந்த நான் ஜபம் பண்றேன் நான் தியானம் பண்றேன் நான் பூஜை பண்றேன் நான் கர்மா பண்றேன் இந்த நான் இல்லாம என்ன வேணாம் நடக்கட்டும் எழுந்திருக்கிறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் விவகாரம் பண்றோம் எல்லாம் பண்றோம் நேற்றுக்கு ஒரு மலையாள கிருதி சொன்னே அதுல இன்னொரு பாட்டு உணரணம் இன்னி உறங்கணம் புஜி சீடனமசனம் புனரேனி வண்ணம் அணையுமே உணருவது எப்ப பார்த்தாலும் இவனுக்கு விகல்பம் வந்து இருக்கான் என்ன விகல்பம்னா உணரணம் எழுந்திருந்தாச்சு கருத்தால் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் உறங்கணும் திருப்பி அய்யோ மத்தியானம் அன்திருப்படுத்தணும் ராத்திரி என்ன திருப்படுத்த எப்ப படுத்துக்கணும் உணரணம் உறங்கணம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அதுக்கு டைம் ஆச்சா மத்தியானம் சாப்பிடணும் இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும் இந்த காரியங்கள்லாம் நான் தான் இதெல்லாம் பூர்த்தி ஆகணுமே புஜி சீடனம் அசனம் புனரேனம் ஆலிங்கனா திகிரியைகள்லாம் பண்ணணும் அனைவரும் அநேக விகல்பம் இந்த சரீரம் பண்ணின்னு இருக்கு இப்படி இந்த விகல்ப பரம்பரைகள் நடந்து இவன் ஒட்டிக்கிறான் இது பிரகதியில் இருக்கு என்னென்ன நடந்து காத்து வீசறது உதிக்கிறது அஸ்தமிஸா பண்ற கிரதான் ஒட்டிக்கிறான் இதுக்குள்ள ரத்தம் ஓடிண்டே இருக்கு இல்லையா கார்த்தால இருந்தா பிளட் பம்பு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கல கார்த்தால மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கல இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் அதை வயத்துல போய் டைஜஸ்ட் பண்ணணும் நினைச்சு பாருங்க ஈஸ்வரன் அப்படி ஒரு வேலை நம்மகிட்ட கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டோம் பெரிய வேலை அது உள்ள போட்டுட்டு இப்படியே பழைய காலத்துல காபி பொடி பொடிப்பாளே அது மாதிரி உள்ள இப்படியே ஒரு இட்லியை போட்டுட்டு இப்படியும் ஜரன் திருப்பின்னு இருக்கணும்னு ஒரு வேலை கொடுத்துருந்தா வச்சுங்கோ யாரும் கஷ்டப்படவே மாட்டோம் எந்திரம் செலவே இல்லை அப்படி ஒன்றும் கொடுக்கவே இல்லை இல்லையா அது அந்த ஆக்ஷன் எதையுமே நம்ம ஓன் பண்ணிக்கலாம் அந்த ஆக்ஷன்லாம் ஓன் பண்ணிக்கல தூக்கத்துல எழுந்திருந்து நடந்தா யாரும் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டான்